கர்மயோகம் உபாசனை இவைகளையெல்லாம் நிறைவேற்றி தன்னுடைய உள்ளத்தை நன்கு தூய்மைப்படுத்திக் கொண்டவன் தத்துவப் பொருளை நன்கு அறிந்துணர்வதற்காக தனக்குரிய குருவை சாஸ்திர முறைப்படி அணுகி அவருக்கு சேவைகள் புரிய வேண்டும் யம் சாஸ்திர விதினா பரிச்சரேத் பரிச்சரியன்னு நான் தனியா பிரிக்கிறேன் பரிச்சரேத்யம் சாஸ்திர விதினா பரிச்சரே தனக்குரிய குருவிற்கு சாஸ்திர முறைப்படி சுஷ்ரூஷை என்று ரூடியாக சொல்லப்படக்கூடிய ரூடி ரூடின்னு சர்வீச வந்து சுஷ்ரூஷைன்னு சொல்றோம் ஆனால் உண்மையிலேயே சுஷ்ரூஷான்னா கேட்பதற்கு விருப்பம் தான் அர்த்தம் அவருக்கு தேவையானதெல்லாம் செய்கிறது சாஸ்திர விதினா பரிச்சரிய சேவை செய்யறதுக்கு எதுக்காகன்னு சொன்னால் அவரோட ஒரு நல்ல இணக்கத்தை ஏற்படுத்திக்கிறதுக்காக அது மாத்திரமல்ல நமக்கு ஒரு பணிவு உண்டாகும் அவருடைய தப்சக்தியும் நமக்கும் பிரயோஜனமாக இருக்கும் இப்படி பல திருஷ்டமாகவும் அதிருஷ்டமாகவும் பல பிரயோஜனங்கள் குரு சேவையினால் உண்டாகின்றன கண்ணுக்கு தெரிந்த சில பயன்கள் ஏற்படுகிறது நேரடியாகவே நாம் அறிய முடிகிறது சில பயன்கள் நம் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டுவதும் இல்லை அவ்வளவு திருஷ்டமாகவும் அதிருஷ்டமாகவும் குரு சேவையினால் பிரயோஜனம் ஏற்படுகிறது பகவான் கீதையில் ஆச்சாரிய உபாசனம் என்று ஒரு பண்பையை சொல்கிறார் பதிமூணாவது அத்தியாயத்தில் ஆச்சாரிய உபாசனம் ஆச்சாரியனை உபாசிப்பது இந்த குருவை வழிபடுறதுங்கிறதுனால என்ன பிரயோஜனம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி குருவை வழிபடுறதுனால முதல் பிரயோஜனம் புண்ணியம் ஏன்னா குரு வேற வேற இல்லை என்று சொல்லியிருக்கு ஈஸ்வரோ குரு ராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வியோமத்யாப்தேகாய தக்ஷினாமூர்த்தையே நமன் குரு ரெண்டு பேரும் வேற வேற கிடையாது குருதான் ஈஸ்வரன் ஈஸ்வரன் தான் குரு ஈஸ்வரன் தான் குரு ரூபத்தில் இருக்கிறார் என்று குரு கீதை சொல்லுகிறார் நாம அகண்ட மண்டலாக்காரன் சொல்றோமே இது குரு கீதையிலிருந்து தொகுத்துக்கதோ தொகுக்கப்பட்டது இது மாதிரி இன்னும் நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு அதுல சொன்னபடி குருங்கிறவரை பூஜை பண்ணினா ஈஸ்வரனை பூஜை பண்றதுக்கு சமானம் ஆக கடவுளை பூஜை பண்ணினா நமக்கு என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதே புண்ணியம் குருவுக்கு பண்ணாலும் கிடைக்கும் ஆக என்னால ஆச்சாரியனை உபாசிக்கின்ற காரணத்தால் முதல்ல நமக்கு கிடைக்கிறது புண்ணியம் முதல் பயன் புண்ணியம் இரண்டாவது பயன் சாஸ்திரத்தில் நம்பிக்கை உறுதியாகும் ஏன்னா குரு பேசுறதெல்லாம் சாஸ்திரத்தை பற்றியே தவிர வேற எதுவும் அவர் சொல்றதில்லை சாஸ்திரம் இவ்வாறு உபதேசம் பண்ணி இருக்கிறது அப்படின்னு சாஸ்திர பிரமாணத்தை திரும்ப திரும்ப வலியுறுத்தி கூறுகின்ற காரணத்தால் குருவை குருவுக்கு பூஜை செய்கின்ற இவனுக்கு குருவுக்கு தேவையானவற்றை செய்கின்ற இவனுக்கும் சாஸ்திரத்திலே ஸ்ரத்தை விருத்தியாகிறது ஸ்ரத்தை கூடுகிறது இது இரண்டாவது பயன் மூன்றாவது பயன் குருவினுடைய குணங்களெல்லாம் வருகின்றன ஒரு சாதாரணமாக நம்ம யாரை உயர்வாக நினைக்கிறோமோ அவங்களை நாம் இமிடேட் பண்ணுறது அது நமக்கு ஒரு ஸ்வாவம் இப்போ வந்து சினிமா நடிகரை நிறைய பேர் பூஜை பண்ணுறான் சினிமா நடிகருக்கு அவருக்கு போஸ்டர் ஓட்டுறான் படத்தை வீட்டில் மாட்டுறான் எல்லாம் பண்ணுறான் ஆனால் இந்த சினிமா நடிகர் என்னெல்லாம் பண்ணுறோ அதையும் பண்ணுறான் அவர் ருத்ராட்சம் போட்டால் இவர் ருத்ராட்சம் போட்டுக்கிறான் அவன் ஏதாவது பாசி மாலை போட்டால் இவனும் பாசி மாலை போட்டுக்குவான் அவன் ஒரு காதில் ஏதாவது வளையம் போட்டால் இவனும் போட்டுக்குவான் இந்த டென்னிஸ் விளையாடுறவனாக இருந்தாலும் சரி சினிமா நடிகனாக இருந்தாலும் சரி இது மனிதனுடைய சுவாவம்னு தெரியுது மனிதனுக்கு தான் யாரை உயர்வாக நினைக்கிறானோ அவங்களுடைய குணத்தை ஃபாலோ பண்ணுறதுங்கிற ஒரு இது வரும் ஏன்னா அது மாதிரி இருக்கணும் நமக்குங்கிற எண்ணம் தோன்றும் ஆகினால குரு என்பவர் உத்தமமான குணங்களை உடையவர் அவரை மாதிரி வேஷ்டி அவரை மாதிரியே நடக்கணுங்கிறது தேவையில்லை அந்த குணங்களெல்லாம் நம்மளே அறியாமல் நம்மகிட்ட வர ஆரம்பிக்கும் சாந்தமாக இருக்கிறது எங்கள் காரியம் எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணுறது விவகாரம் எப்படி பண்ணுறது தர்மத்தை எப்படி அனுஷ்டானம் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அவரை பார்த்து அவ விவகாரத்துலேருந்தே தெரிஞ்சு விடலாம் இதுக்கு கண்டிப்பாக குரு கூடவே இருந்தால் முடியும் ஒரு மணி நேரம் குருவெல்லாம் போகிறார் ஒரு மணி நேரம் வருவார் குரு போயிடுவார்னால் அதுக்கு இது நடக்காது குரு தான் இதை ஃபாலோ பண்ண முடியும் சேர்ந்து வாழ்ந்தால் இதை கடைப்பிடிக்க முடியும் ஆகையினால் குருவினுடைய குணங்கள் நமக்கு வருகின்றன புண்ணியம் கிடைக்கிறது சாஸ்திரத்திலே நம்பிக்கை உருவாகிறது மூன்றாவதாக குருவின் நல்ல குணங்கள் நமக்கும் வருகின்றன இதுதான் பரிசாரத்தினுடைய பரிச்சா பண்றது பரிசாரம் பண்றதுனால இப்படி சேவை எல்லாம் நமக்கு இந்த நன்மை எல்லாம் ஏற்படுது அதை பெரிய நன்மை என்னன்னா கிடைக்கிறது உயர்ந்த கிடைக்கிறது ஸ்ரத்த இருக்கிற காரணத்தினால உயர்ந்த ஞானம் கிடைக்கிறது தர்மசாஸ்திரத்தை பத்தின ஞானத்திலையும் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறது தத்துவ சாஸ்திரத்தை பற்றின விஷயத்திலையும் நமக்கு தெளிவான அறிவு கிடைக்கிறது ஆக தர்மம் தத்துவம் இரண்டிலுமே நமக்கு தெளிவான அறிவு கிடைக்கிறது அது ஒரு அதுதானே முக்கியமான பிரயோஜனம் குரு கூட இருக்கிறதுல ஆகையினால இந்த உபச்சாரம் பண்ணுறது மரியாதை பண்றது இதனுடைய நோக்கம் என்ன கேட்டால் இதெல்லாம் அடையிறது தான் சுவாச்சாரியம் சாஸ்திர விதினா பரிச்சரிய சாஸ்திர முறைப்படி பண்ணணும்னு சொல்றது சாஸ்திர முறைப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு நிறைய லட்சணங்கள்லாம் சொல் குரு உட்கார்ந்துருக்கிற போது குரு நின்று இருக்கிற போது நீ உட்கார்ந்துருக்க கூடாது இதெல்லாம் தான் நீ உடாது அவருக்கு சரிசமத்தில் உட்காரக்கூடாது நிறையா இருக்கு அப்போ சிஷ்யன் இப்படி எல்லாம் பண்ணி அதனால் இவ்வளோ நன்மைகள் எல்லாம் அடையிறான் அங்கே இங்கே என்ன சொல்கிறாரு அது அவர்கிட்ட எல்லாம் முதல்ல சிரவணம் பண்ணுறதுக்கு பிரச்சனை கேட்கணுமா அப்புறம் அவர் நல்ல அமைதியாக இருக்கிற பொழுது சாந்தமாக இருக்கும் பொழுது ஏன்னா மூன்று இருக்கணும் சும்மா அங்கே நான் வந்து டாய்லெட்டு போகிறபோது சுவாமிஜி ஒரு சந்தேகம் அப்படின்னா கேட்கப்படாது அவருக்கு வந்து உட்காந்துருக்கிற நேரத்தில் பொறுமையாக இருக்கிற நேரத்தில் தான் கேட்கணுமே தவிர அப்போ கிளம்புறேன் அதுக்கு முறை இருக்குது அவர் பிரசன்னமாக இருக்கும் நேரத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிரசன்னமாக இருக்கிறதுனா எடுத்த அதுக்குன்னு ப்ரிப்பேர்டாக வந்து உட்கார்ந்துருக்கிற போது எதாவது கேட்கலாம்ப்பா அப்படின்னு சொல்கிற போது தான் கேட்கணும் அதனால தான் ஒரு மரியாதையை வச்சுருக்காங்க நான் ஒன்று கேட்கலாமா கேட்டுட்டு கேட்குறது அப்படி ஒரு மரியாதை இருக்குது நான் வந்து இதை கேட்கலாமா அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் கேட்கலாமா அப்படின்னு கேட்டால் கேளு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கேட்கணும் சாமி ஒரு கேள்வி கேட்குறேன் கூட சரி நாங்களும் குரு இலக்கம் சரியா இருக்க முடியாம போயிடும் அதனால முறையா அதெல்லாம் பண்ணி அவர்கிட்ட வேணும் அந்த சமயம் பார்த்து தஸ்மாத்து பராம் வித்யாம் சுத்துவா அவரிடமிருந்து பராவித்தியை கேட்க வேண்டும் அவரிடமிருந்து பராம் வியாம் பராவித்யான்னா உபநிஷத்துன்னு அர்த்தம் உபநிஷத்து பிரம்ம வித் வித்யா ஆத்ம வித்யா அந்த பராவித்யாவை ஸ்ரவணம் பண்ணணும் கேட்கணும் கேட்கணும்னா இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும் கேட்கறதுனா சும்மா அப்படியே காது கொடுத்து கேட்டுருக்குறதுன்னு அர்த்தம் இல்லை இந்த இடத்துல கேட்கணும்னு சொன்னால் உபனிஷத்துக்களுடைய உபநிஷத்துக்களுடைய உள்ளார்ந்த கருத்து என்னங்கிறத கேட்கணும் உபனிஷத்துக்களுடைய உள்ளார்ந்த கருத்து என்ன அதாவது உபனிஷ தாற்பணம் ஏவ சிரவணம் உபநிஷத்துக்களுடைய தாத்பரியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் சிரவணம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு காதை யூஸ் பண்றோம் அவ்வளோதான் ஆனால் கேட்கறதுன்னா வெறும் கேட்டாலே போறும் புண்ணியம்னு நினைச்சு சொல்லக்கூடாது சும்மா உட்கார்ந்து போகணும் கேட்டுன்னு இருப்போம் அந்த அர்த்தம் இல்லை இங்கே வந்து உபனிஷத் தாற்பயம் சிரவணத்துக்கு லட்சணம் சொல்லியிருக்கு நல்ல லக்ஷணம் ஞாபகம் உபக்கிரமாதி ஷட்லிங்க பூர்வக வேதாந்த சாஸ்திர விசாரா சிரவணம் குருமுகத்தா ஸ்ரவணம் குருமுகமாக உபக்கிரமம் முதலான ஆறு லிங்க ஆறு லிங்கங்களோடு வேதாந்த சாஸ்திரத்தினுடைய தாத்யத்தை தெரிந்து கொள்வதுதான் சிரவணம் குருமுகத்த குருமுகத்த உபக்கிரமாதி ஷட்லிங்க பூர்வகாஸ்திர தாத்ய நிச்சய வேதாந்த சாஸ்திரத்தை தாற்பயம் நிச்சயம் பண்ணணும் உபக்கிரமாதி ஷட்லிங்கம்னா என்ன அப்படின்னா உபக்கிரம்தான் அர்த்தம் ஷட்லிங்கன்னா அடையா ஆறு அடையாளங்கள்னு அர்த்தம் ஆறு குறிப்புகள் ஆறு அடையாளங்கள் உபக்கிரமம் முதலான ஆறு அடையாளங்களை கொண்டு வேதாந்த சாஸ்திரத்தின் தாற்பயத்தை அறிந்து கொள்ளுதல் சிரவணம் அந்த ஆதினா முதலியேன்னு இருக்குது அப்போ இன்னும் இன்னும் நிறைய இருக்குது ஆதின்னு சொன்னால் எக்ஸட்ரான்னு அர்த்தம் முடிய இன்னும் நிறைய இருக்குது அப்போ அந்த ஆதிப்பதம் எதெல்லாம் குறிக்கிறது அப்படி கேட்டால் உபசம்ஹார உபசம்ஹாரம்னு இன்னொரு வார்த்தை இருக்குது உபசம்ஹாரம்னு சொன்னால் முடிவுன்னு அர்த்தம் உபக்கிரமம்னு சொன்னால் தொடக்கம்னு அர்த்தம் உபசம்ஹாரம்னு சொன்னா முடிவுன்னு அர்த்தம் அபியாசா அபியாசான்னு சொன்னா திரும்ப திரும்ப எந்த கருத்து சொல்லப்பட்டிருக்குன்னு பாக்குறது அபியாச திரும்ப திரும்ப கூறியிருக்கிறதுன்னு அர்த்தம் அபூர்வத்தான்னு சொன்னா வேறு எந்த பிரமாணத்திலையும் தெரிஞ்சிக்க முடியாத ஒரு தன்மை அர்த்தம் பிரமாணாந்தர அனதிகதம் அபூர்வதா அப்படின்னு சொல்லி அபூர்வத்தாவுக்கு லட்சணம் வேறு எந்த பிரமாணத்தினாலையும் தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு அர்த்தம் நான் இத பிறகு விளக்கப்பறேன் மீண்டும் அபூர்வதா அப்புறம் பலம் இதனுடைய பிரயோஜனம் என்னன்னு சொல்லணும் அர்த்தவாத புகழ்ந்துரை அர்த்தவாதான் சொன்ன புகழ்ந்துரை புகழுரை அர்த்தவாத புகழுரை அப்புறம் உபபத்தி இங்கிலீஷ்ல இந்த உபபத்திக்கு லாஜிக் பேரு சம்ஸ்கிருதத்தில் நியாயம்னு பேர் தமிழில் சாதாரணமாக எல்லாரும் யுக்தின்னு சொல்லுவாங்க ஆனால் யுக்திங்கிறது சம்ஸ்கிருதம் தான் ஆனால் யுக்தின்னு சொல்லுவாங்க உபக்கிரமம்னு சொன்னால் தொடக்கம் உபசம்ஹாரம்னு சொன்னால் முடிவு அபியாசம்னு சொன்னால் திரும்ப திரும்ப சொல்றது அபூர்வத்தான்னு சொன்னால் வேற எந்த பிரமாணத்தினாலையும் முடியாத ஒரு தன்மை பலன்னு சொன்னால் பிரயோஜனம் அர்த்தவாதான்னு சொன்னா புகழுரை புகழுரை சாதாரண புகழுரை அதுல நிறைய இருக்கு புகழுரை அடுத்தபடியாக யுக்தி உபபத்தின்னு சொன்னால் இதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு உபக்ரமோபசம்ஹாரோ அபியாசோபூர்வதாபலம் அர்த்தவாதோபத்தி தாற்பரிய நிர்ணய இது பூர்வ மீமாம் ரூல் பண்றதுக்கு இருக்கிற ஒரு விதிமுறை எப்படி விசாரம் பண்ணணும்னு ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டப்படிதான் படிக்கணும் ஆகையினால தாத்ய நிர்ணய லிங்கம் கடைசியில் அந்த ஸ்லோகத்துல இருக்கு உபக்ரமோபசம்ஹாரோபியாசோ பூர்வதா பலம் உபக்ரமோபசம்ஹாரோ அபியாசோபூர்வதா பலம் அர்த்தவாதோபத்திச்ச லிங்கம் தாற்பரிய நிர்ணயே இந்த ஸ்லோகம் ஞாபகம் வச்சிருந்தா மறக்காமல் வருஷ சொல்ல முடியும் அது மாத்திரமில்லை கடைசியாக லிங்கம் தாத்ய நிர்ணய அந்த வார்த்தை இருக்கு தாத்பரிய நிர்ணயம் பண்ணுறதுக்காக இதனுடைய மைய கருத்து என்ன உபனிஷத்துக்குடைய மைய கருத்து என்ன தான் சொல்லுகிறது இந்த வேதங்கள் ரிஷிகளுடைய வாக்கியங்கள் ஈஸ்வரனுடைய ஈஸ்வரனுடைய ஆக்யா ரூபமாக இந்த பிரபஞ்சத்தில் ஆகாஷத்தில் இருக்குது கிரகிச்சிருக்காங்க அதில் ஒன்றும் சில சமயம் ஆர்டரே தெரியாது முன்ன பின்ன இப்படி இப்படிலாம் இருக்கும் வேதங்களில் ஆர்டர் வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம் முன்ன பின்ன மாறி மாறி இருக்கும் இந்த அருள் மாதிரி அருள் வாக்கில் பல அருள் வாக்கு புரியாது அது வந்து கோழி வந்து கூழ மாதிரி உட்கார்ந்துருக்கு அருள்வாக்கில் கோழி வந்து கூரை மேலே உட்காந்துருக்கு ஆமாம் கோழி வந்து கூரை மேலே உட்கார்ந்துருக்குன்னு சொல்கிறார் அதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குமா ஊரில் எல்லாம் பார்த்துருக்கேன் திடீர்னு ஒரு ஆள் வருவார் எங்கிருந்தோ ஒரு கிராமத்துலேருந்து ஒருவர் பக்கத்து வீட்டுக்கு வந்து சொல்வார் கோழி வந்து கூரை மேலே உட்காந்துருக்குங்க அப்படிம்பார் அவ்வளோதான் இவர் உடனே அதுக்காக பெரிய மதிப்பெல்லாம் கொடுத்து கோழி வந்து கூரை மேலே உட்காந்துருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறார் அதுக்கு வந்து இவர் வந்து அவருக்கு காப்பி கொடுத்து சாப்பாடுலாம் கொடுத்து கையில் பணம் கொடுத்து அப்படின்னு சொல்கிறேன் கோழி வந்து கூரை மேலே உட்காந்துருக்கேன் சாமி சொல்லிச்சு என்னது என்ன அர்த்தமோ அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே ஆளாளுக்கு ஒரு ஒரு மீனிங் கண்டுபிடிப்பாங்க நானே பார்த்துருக்கேன் அந்த ஆள் இதுதான் சொல்லிட்டு போனேன் கோழி வந்து கூரை மேலே இது இது அது ரொம்ப இது வேதத்தில் அவ்வளோ ப்ராப்ளம் இல்லை அவ்வளோ ப்ராப்ளம் இல்லை ஆனாலும் நிறைய இதில் ஸ்ரமங்கள்லாம் இருக்குது வந்து சில இடங்களில் ஜீவாத்மா பரமாத்மா வேறேன்னு சொல்லியிருக்கு சில இடத்துல ஜீவாத்மா பரமாத்மா ஒன்றுன்னு சொல்லியிருக்கு சில இடத்துல கர்மாவனால மோக்ஷங்கிற மாதிரி வார்த்தைகள் இருக்குது ச பல இடங்களில் வந்து கர்மா கர்மாவனால் பிரயோஜனம் இல்லைன்னு இப்படி மாறி மாறி மாறி மாறி நிறைய வாக்கியங்கள்லாம் இருக்குது அப்போ என்ன வேதத்தினுடைய பிரமாணம் வேதத்தினுடைய ஜான் அதனால் இப்படி குழப்பமாக இருந்தால் அதனால் நமக்கு என்ன ஞானம் வரும் வராது அப்போ அதுக்கு ஒரு அனாலிசிஸ் மெத்தேடு வச்சுருக்காங்க அதுக்கு பேர் தான் மீமாம்சான்னு உபக்கிரமாத ஷ்லிங்கத்துக்கு பேர் தான்மாசா மீமாம் அர்த்தம் மெத்தட் ஆஃப் என்கொயரி முறை விசாரக்கிரம அதுக்கு பேர் தான் மீமாம்சான்னு பேர் மீமாம்சான்னா என்ன அர்த்தம்னா ஆனந்தகிரி ரொம்ப அழகா எழுதுகிறார் பூஜித விசார்த்தையோடையும் பக்தியோடையும் பண்ணக்கூடிய சாஸ்திர ஆராய்ச்சிக்கு மீமாசா என்று பெயர் ஸ்ரத்தையோடும் பக்தியோடும் சாஸ்திரத்தை ஆராய்ச்சி பண்ணுவதற்கு மீமாசா என்று பெயர் இப்போ மீமாம்சான்னு சொன்ன புரிஞ்சுக்கணும் மீமாம்சான்னு சொன்னால் பூஜித்த விசாரா பக்தியோடு பண்ணணும் சும்மா என்னமோ உட்காந்து அப்படியே டேபிளில் உட்காந்து அப்படி பேனா எடுத்து பென்சில் எடுத்து அப்படிலாம் போட்டு இந்த டாக்டரேட் பண்ணுற மாதிரி இல்லை இது வந்து ரொம்ப ரொம்ப உட்கார்ந்து சாந்தி பாட்டன்னு சொல்லி குருஸ்தோத் சொல்லி அப்படி பண்ணி ரொம்ப பக்தியோடு தான் பண்ணும் அந்த விசாரத்துக்கு ஒரு தெய்வீக சக்தி வேணும் அருளோடு கூடிய அறிவுன்னு சொல்லுவார் சித் பவானந்தர் அது வெறும் அறிவா இருக்க கூடாது அருளோடு கூடிய அறிவா இருக்கணும் அருளோடு கூடிய அறிவு தான் நமக்கு துன்பத்தை உண்மையிலேயே போக்கும் அப்ப அதுக்கு மீமாம்சான்னு எதுக்கு இதை பேச ஆரம்பிச்சேன் இந்த வேதத்தில் இந்த தாற்பய நிர்ணயம் பண்ணுறதுக்கு ஏன் தாற்பய நிர்ணயம் பண்ண வேண்டியிருக்குன்னா அதில் வந்து சில வார்த்தைகள் நம்மை குழப்புகின்றன குழப்புகின்றன நம்ம குழப்ப நமக்கு அதை புரியாத மாதிரி நமக்கு அந்த அளவுக்கு பக்குவம் இல்லை அப்படி தான் அது குழப்பிறதுன்னு சொல்லவே கூடாது நியாயமாக இப்போ வேதத்தில் ஷத்தை குறையிடும் வேதத்தில் நமக்கு அதை புரிஞ்சிக்க தெரியல அப்போ புரிஞ்சிக்க தெரியாததுனால பெரியவங்க வந்து அதுக்கு ஒரு கிரமம் வச்சுருக்காங்க மீமாசா ரூல்னு பேர் மீமாம்சா விதினு பேர் மீமாம் இந்த ஆறு லிங்கங்கள் இந்த உபக்கிரமாதி ஷட் லிங்கங்கள் தான் உபக்கிரமும் சொன்னா தொடக்கம் அப்புறம் உபசம்ஹாரம்னா முடிவு சாஸ்திரத்துக்கு ரூல் என்னன்னா தொடக்கமும் முடிவும் ஒரே கருத்தை பற்றி இருக்கணும் தொடங்குறதும் சரி முடிக்கிறதும் சரி ஒரே கருத்தைதான் இருக்கும் இருக்கணும் பகவத்கீதையில் இரண்டாவது அத்தியாயத்தில் உதாரணத்துக்காக சொல்றேன் அப்போ அதில் வந்து இந்த முதன ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது அஜ்ஞானிகள் கவலைப்படுவார்கள் இல்ல ஞானிகள் கவலைப்பட மாட்டார்கள் சொல்றார் ஞானிகள் கவலைப்பட மாட்டார்கள் சொல்றார் முடிக்கிற போது பகவான் என்ன சொல்றார் கவலைப்படாதேன்னு சொல்றார் பதினெட்டாவது அத்தியாயம் அறுபத்தி ஆறாவது ஸ்லோகம் தான் உபசம்ஹாரம் அதுக்குள்ளே நிறைய உண்டு ஆனால் பகவத்கீதை முழுவதும் பார்த்தோமான இரண்டாவது அத்தியாயம் பதினோராவது ஸ்லோகம் தொடக்கம் பதினெட்டாவது அத்தியாயம் அறுபத்தி ஸ்லோகம் முடிவு தொடக்கம் முடிவு ஒரே கருத்தை சொல்லியிருக்கு அர்ஜுனா கவலைப்படாதே முடிக்கிற போதும் கவலைப்படாதே ஆனால் அங்கே சொல்கிற போது எப்படி சொன்னார் ஞானிகள் கவலைப்பட மாட்டார்கள்னு சொன்னார் அங்கே கடைசியாக முடிக்கிறபோது என்ன சொல்லுகிறார் கவலைப்படாதேன்னு சொன்னார் இங்கே அசோச்சியான்னு ஆரம்பித்தார் முடிக்கிற போது மா சுட்சாக அப்போ அந்த சுச்சு அதாவது கவலைப்போ சோச்சனம் துக்கப்படக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் இங்கேயும் சொல்லியிருக்கு அங்கேயும் சொல்லியிருக்கு இதுக்கு பேர் உபக்கிரமபசம்ஹாரம் இது வேதத்துலேயும் பண்ணணும் அதுக்கெல்லாம் நிறைய படிக்கணும் ஒரு முடியாது நிறைய விசாரம் இருக்குது அதுக்குள்ளே நிறைய கேள்விகள்லாம் வரும் அதுக்கு நிறைய சமாதானங்கள் சொல்லணும் ஒரு இல்லை இது பண்ணிட முடியாது அப்போது உபக்கிரமோபசம்ஹாரம்னா புரிஞ்சுது இந்த உபக்கிரமோபசம்ஹாரியா உபக்ரமோபசம்ஹார அபியாச அபூர்வதலம் அர்த்தவாதா உபபத்தி அப்படி உபக்ரமோபசம்ஹாரமுங்கிறது ரெண்டும் சேர்ந்து உண் உபக்ரமும் உபசம்ஹாரமும் அப்படின்னு பேர் அப்புறம் அபியாச ஒரு கருத்து வலியுறுத்தப்பட்டுக்கிட்டே இருக்க அடிக்கடி கிருஷ்ணர் கீதையில் பல இடங்களில் சொல்றார் நத்தம் சோசித்து மருகசி நான் நைவம் சோட்சித்து மருகசி பத்ரகா பல இடங்களில் அர்ஜுனா கவலைப்படாத மாசுஜ சம்பதம் தெய்வீம் அபிஜாதோசி பாரதா பல இடங்களில் கவலப்படாதே கவலப்படாதேங்கிற விஷயத்தையும் சொல்றது அபியாசம் எந்த ஒரு கருத்தை அந்த சாஸ்திரம் அதிகமாக வலியுறுத்தி சொல்லுகிறதோ அதுதான் அந்த சாஸ்திரத்தின் மைய கருத்தாகும் ஒரு சாஸ்திரமானது எந்த ஒரு கருத்தை திரும்ப திரும்ப கூறுகிறதோ அந்த கருத்து தான் சாஸ்திரத்தின் மைய கருத்தாகும் இதுதான் அபியாசம்னு பேர் அபியாசா அபூர்வதாங்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்திலே ஒரு லக்ஷணம் சொன்னேன் என்ன லட்சணம் பிரமாணாந்தர அனதிகதத்துவம் அபூர்வத்துவம் கீதையை தவிர வேற எந்த சாஸ்திரத்திலையும் தெரிஞ்சிக்க முடியாத விஷயத்தை அதுல சொல்லி இருக்கணும் அப்படி சொல்லி இருக்கிற அந்த கருத்து தான் அதுல தாத்யம் கீதையில கீதை மாத்திரம் இல்லை நான் வேதாந்த சாஸ்திரம் முழுவதும் சொல்றேன் வேதாந்த சாஸ்திரம் முழுவதிலும் எந்த ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்குதோ அதை வேற எதுலையும் தெரிஞ்சிக்க முடியாததா இருக்கணும் வேற எந்த யோகா பண்ணால் தெரிஞ்சுக்க முடியாதா இருக்கணும் அது வேற விஷயம் அதை விட்டு வேற சாஸ்திரத்துல தெரியாது கர்மகாண்டத்துல வந்து இந்த விஷயம் தெரியாது ஆகினால வேதாந்தத்துக்கு சங்கராச்சாரியர் அந்த உபக்கரமோ உபசம்ஹாரத்தை வச்சுக்கிட்டு தான் கர்ம காண்டம் ஞான காண்டம்னு பிரிக்கிறார் கர்ம காண்டிகள் ஒத்துக்கிறதே இல்லை வேதத்தை ரெண்டா பிரிக்கிறதுக்கு அவங்களுக்கு சம்மதமே கிடையாது சமஸ்தேதமும் கர்மா பிரதானம் அப்படின்னு சொல்லி கர்மா பிரதானமாக நிறுத்தணுங்கிறதுக்காக வேண்டி ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க சங்கராச்சாரியர் சொல்கிறார் ரொம்ப ரொம்ப அலட்டாது ரெண்டும் வேற வேறும் இங்கே உபக்ரம உபசம்ஹாரம் அந்த ஷட்லிங்க இங்கே வேறு ஷட்லிங்க வேத பூர்வத்தில் வேறு ரெண்டாக பிரிக்காமல் இருக்க முடியாது பிடி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சங்கராச்சாரியர் நன்றாகவே ஆர்கியூ பண்ணி சித்தாந்தம் பண்ணியிருக்கார் இல்லை கர்மகாண்டிகள் ஒத்துக்கொள்றதே இல்லை பிரம்மசூத்திரத்தில் பார்த்தாலே எடுத்த உடனே அது தெரியும் ஆகையினால என்ன எது சொல்ல விரும்புறேன் வேத பூர்வத்துல கூட அது தெரிஞ்சுக்க முடியாது அது அந்த அபூர்வத்தை இருக்கிறதுனாலதான் கர்மாவிலிருந்து பிரிக்க வேண்டியிருக்கு வேதாந்தத்துல அபூர்வம் என்னன்னா ஜீவாத்ம பரமாத்மா அபேதம் அபூர்வம் அபூர்வத்த அத்வைத்தம் அபூர்வத்தம் வேற எந்த சாஸ்திரத்திலையும் அத்வைத்தத்தை பேசவே இல்லை ரெண்டு கிடையாது இருக்கிறது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றது ஆகையினால வேதாந்தத்துல அத்வைத்தம் அைத்த தத்துவம் தான் அபூர்வம் அபூர்வம்னா என்ன அர்த்தம் ரேர்ன்னு போட்டு விடக்கூடாது வேற எந்திலையும் தெரிஞ்சுக்க முடியாத ஒரு தன்மை அதுல இருக்குன்னா அந்த சாஸ்திரத்தில் வேற எந்த சாஸ்திரத்தை கொண்டும் தெரிந்து கொள்ள முடியாத ஒரு தன்மை உள்ள ஒரு வஸ்துவை பற்றி பேசினால் அதுதான் அதனுடைய தாற்பயம் அபூர்வத்தா எந்த வாக்கியம் அபூர்வ வாக்கியமோ அந்த வாக்கியம்தான் அந்த சாஸ்திரத்தின் தாற்பயம் உபக்ரமோபசம்ஹாரம் என்ன கருத்தை சொல்லி இருக்கிறதோ அதுதான் அந்த சாஸ்திரத்தின் தாற்பரியம் எந்த கருத்தை அந்த சாஸ்திரம் திரும்ப திரும்ப கூறியிருக்கிறதோ அந்த கருத்துத்தான் அந்த சாஸ்திரத்தின் தாற்பரியம் எந்த கருத்தை வேற எதுனாலும் தெரிந்து கொள்ள முடியாதோ அந்த கருத்தை அந்த சாஸ்திரம் சொல்லி இருந்தால் அதுதான் அந்த சாஸ்திரத்தின் தாத்பரியம் எல்லாத்திலையும் இதை போட்டுக்கணும் தாத்பரியம் அடுத்தபடியா பலன் எந்த பலனை முக்கியமாக கொண்டு சொல்லுகிறதோ அந்த பலன்தான் அந்த சாஸ்திரத்தின் தாத்பரியம் இதனால் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் அந்த பலனை வைத்துக்கொண்டு அந்த தாத்பரியத்தை சொல்லலாம் பலனும் சொல்லணும் சொல்லப்பட்டிருக்கணும் இதனுடைய என்ன ஆக பல சப்த பல வாக்கியங்களும் தாற்பயத்துக்கு அவர்கள் அடையாளம் பலனை பற்றி சொல்லி இருக்கிற வாக்கியங்கள் இருக்கு இல்லையா சாஸ்திரத்தில் பலனை இது கிடைக்கும் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அறியாமை முடிச்சுக்கள் அகலுகின்றன உன்னுடைய சந்தேகங்கள் அறவே நீங்கிப்படுக போகின்றன அந்த மெய்ப்பொருளை நீ நன்கு உணர்ந்து விட்டாயே ஆனால் உன் உள்ளத்தில் உள்ள முடிச்சுக்கள் அகலுகின்றன அப்படின்லாம் சொல்லியிருக்கு பித்திய ஹ்தய கிரந்திச் சித்தியந்தே சர்வசம்சயா க்ஷீயந்தே ஜாஸ்ய கருமாணி தஸ்மின் திருஷ்டே அப்படி எங்கெல்லாம் பலவாக்கியங்கள் சொல்லியிருக்கோ அந்த பலவாக்கியமும் தாத்பரியத்துக்கு ஒரு காரணம் தாத்பரியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அதுவும் ஒரு லிங்கம் லிங்கம்னா ரொம்ப அழகத்தை சம்ஸ்கிருதத்தில் இங்கிலீஷில் போடணும் க்ளூ க்ளூன்னு அர்த்தம் இதெல்லாம் க்ளூஸ் இந்த குளுவை தமிழில் எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல பார்ப்போம் குளு ஒரு குழு கிடைச்சது ஆனால் தமிழில் சொல்கிற குறிப்பு ஒரு குறிப்பு கிடைச்சது எப்படி ஒரு குறிப்பு கிடச்சிது ஒரு துப்பு கிடச்சிது குளூ கிடச்சிது அப்போது குழு வச்சுப்போம் குளூ அப்போ பல பல பலத்தை பற்றின வாக்கியங்களும் தாத்பரியத்தை நிர்ணயிப்பதற்கு ஒரு குழு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நான் இந்த சொல்லிட்டுருக்கிற இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுவும் ஒரு குளு அப்புறம் அர்த்தவாதாக எந்த ஒன்றை சாஸ்திரம் அதிகமாக புகழ்ந்திருக்கிறதோ அதுவும் அந்த தாத்பரியத்துக்கு ஒரு அடையாளம் லிங்கம் குழு அப்போ அர்த்தவாதம் ரெண்டு விதம் ஸ்துத்தியர்த்தவாதா நிந்தார்த்தவாதா சில இடங்களில் கர்மகாண்டத்தை கண்டனம் பண்ணியிருக்கோம் அது கர்மகாண்ட கண்டனமெல்லாம் ஞான காண்ட ஸ்துதியாக அர்த்தம் பண்ணிக்கணும் கர்மகாண்ட கண்டனமும் அர்த்தம் பண்ணிக்க விடாது எங்கெல்லாம் கர்மகாண்டத்தை சாஸ்திரம் கண்டித்திருக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் ஞான காண்டத்தினுடைய பெருமையை சொல்லுவதற்காக சொல்லி இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டுமே அன்றி கர்ம காண்டத்தை கண்டித்திருப்பதில் அதற்கு தாற்பரியமில்லை ஞான அதற்கு நோக்கம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா கர்ம காண்டமும் மனிதனுக்கு போகணும் என்ன பண்ணணும் கர்மகாண்டத்தை கண்டனம் பண்ணும் கொஞ்சம் இன்னொன்றை நிதிப்பதன் மூலம் மற்றொன்றை புகழ்வது கர்ம காண்டத்தை மூலம் ஞான காண்டத்தை புகழ்கின்ற வாக்கியங்கள் நிந்தார்த்தவாதா என்று சொல்லப்படும் ஆனால் எு ஞான நேரடியாகவே புகழப்படுகிறதோ அது ஸ்துத்தியர்த்தவாதா என்று சொல்லப்படும் ஸ்துத்தியர்த்தவாதவாத ஸ்துத்தியர்த்தவாத அர்த்தவாதத்தில் ஒரு பிரிவு ஸ்துத்தியர்த்தவாத அடுத்தபடியாக உபபத்தி சொல்கிற விஷயத்துக்கு நியாயம் சொல்லணும் இப்போ கீதையில் பகவான் சொல்லுகிறார் அர்ஜுனா இது வந்து எப்படி ஆடைகளை உடல் கலை கலைந்து விட்டு வேறொரு ஆடை மனிதன் உடுத்திக்கொள்ளுகிறானோ அதுபோல் இந்த ஆத்மா உடலை எல்லாம் விட்டு வேறு உடம்பு எடுக்கிறதுன்னு சொல்கிறார் இதெல்லாம் திருஷ்டாந்தம் தானே யுக்திக்கு ரொம்ப முக்கியம் திருஷ்டாந்தம் யுக்திக்கு என்றைக்குமே ரொம்ப இம்பார்ட்டன் திருஷ்டாந்தம் எக்ஸாம்பிள் சொல்லணும் எக்ஸாம்பிள் சொல்லலேன்னு சொன்னால் திருஷ்டாந்த திருஷ்டாந்தம் பூர்ணமாகாது திருஷ்டாந்தத்துக்கு நிறைய லட்சணங்கள்லாம் உண்டு திருஷ்டாந்தம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி திருஷ்டாந்தத்தை பற்றியே டிஸ்கஸ் பண்ணலாம் ஆனால் இந்த இடத்துல திருஷ்டாந்தத்துக்கு ரொம்ப முக்கிய எக்ஸாம்பிள் வேதத்துலேயே நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கு இந்த ஸ்வர்ண தங்கத்தை பற்றின எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கு நம்ம சொல்கிறோமே மண் இந்த மண்ணை பற்றி எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கு இப்படி பல இடங்களில் வேதங்கள்லேயே வாக்கியெல்லாம் இருக்கு அதாவது நியாயமா அதை சொல்றதுக்கு உரிய விஷயங்கள் தாற்பயமாக எடுத்துக்கொள்ளப்படும் மிருத்திகே தேவ சத்தியம் மண் தான் சத்தியம் அப்படின்னு சொல்றது இருக்கே அது பிரம்ம சத்தியத்துக்கு யுக்தி சாந்தத்தில் ஒரு வார்த்தை இருக்கு மிருத்திகே தேவ வாசாரம்பணோ விகா வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகே தேவ சத்தியம் வாசாரம்பணம் நாமதேயம் எல்லாம் வாக்கு விவகாரம் உண்மையில ஒன்றும் கிடையாது இருக்கிறது ஒரு பொருள்தான் அப்படின்னு சொல்லி யுக்தி சொல்லியிருக்கு ஆப்போ அந்த யுக்தி அந்த மிருத்திகேத்தேவ சத்தியம் அந்த யுக்தி எதுக்காக சொல்லியிருக்கு பிரம்மைவ சத்தியம்ங்கிற யு தாஷ்டாந்தத்துக்காக மிருத்திகேத்தேவ சத்தியம்ங்கிற திருஷ்டாந்தன்னு சொல்லியிருக்கு திருஷ்டாந்தம் விற்திகேத்தேவ சத்தியம் தார்டாந்தம் ஆகாசம் நோபலப் நோபலப்யே நோபலிப்யே சர்வத் அவஸ்தோ தேகே ததாத்மா நோபலிபியே எங்கும் நிறைந்திருக்கிற ஆகாயமானது எதிலும் எப்படி ஒட்டாமல் நிற்கிறதோ அது அது போன்று எல்லா உள் உடல்களிலும் இருக்கின்ற இந்த ஆத்மா ஒருபொழுதும் எதையும் ஒட்டுவதில்லை நீட்ட சொல்வாரு ஆகாச திருஷ்டாந்தம் தாஷ்டாந்தம் ஆத்மா எதா பிரகாஷயத் கிருத்னோகிமம் ரவி க்ஷேற்றம் க்ஷேத்ரி தா கிருத்னம் பிரகாசய பாரத எப்படி ஒரே சூரியன் சமஸ்த லோகத்தையும் பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கின்றானோ அப்படி இந்த ஆத்மா ஒன்றே அனைத்தையும் பிரகாசப்படுத்துகிறது ஒரு க்ஷேத்ரியாகிய இந்த க்ஷேத்ரன் இவன் மட் இவன் ஒருவனே அனைத்து க்ஷேத்தங்களையும் பிரகாசப்படுத்துகிறான் இப்படி நிறைய திருஷ்டாந்த தாஷ்டாந்த திருஷ்டாந்தத்தின் மூலம் தாஷ்டாந்தத்தைலாம் சொல்கிறது அதான் உபபத்தின்னு பே உபபத்தி சொன்னால் லாஜிக் யுக்தின்னு இந்த முறையோட தான் சாஸ்திரத்தை கேட்கணும் இதுக்குதான் சிரவணம் எது எது உபக உப உப உபக்கிரம வாக்கியம் எது உபசம்ஹார வாக்கியம் எது அபியாச வாக்கியம் எது அபூர்வதா வாக்கியம் எது அர்த்தவாத வாக்கியம் எது பல வாக்கியம் எது வந்து திருஷ்டாந்த வாக்கியம் இப்படி சாஸ்திரத்தில் வாக்கியங்களெல்லாம் அனலைஸ் பண்ணுறோம் அப்படியே போஸ்ட் பாக்ஸ் மாதிரி வச்சுக்க வேண்டியது இதெல்லாம் உபக்கிரம வாக்கியம் இது உபசம்ஹார வாக்கியம் இதெல்லாம் அபியாச வாக்கியம் இதெல்லாம் அபூர்வதா வாக்கியம் இப்படிலாம் ஒரு இடத்துல கிருஷ்ணன் சொல்கிறார் நான் வேறு நீ வேற இல்லை அனைத்து உயிர்களிலும் நான் இருக்கிறேன் ஆனால் என்னில் எந்த நான் அனைத்திலும் நான் இருக்கிறேன் ஆனால் என்னில் எதுவும் இல்லை இந்த மாதிரி வாக்கியங்களெல்லாம் கேட்ட உடனே நமக்கு குழம்பு ஜாஸ்தி ஆகிடும் உடனே அந்த வார்த்தையில் விச்சாரம் பண்ணும் அப்படி விசாரம் பண்ணுவோம்னா விசாரம் பண்ணால் ஞானம் ஞான நெர்மத அதாவது அபியாசம் பண்ண அந்த விசாரம்ங்கிறத அந்த மத்தை போட்டு கடைஞ்சா வெண்ண தானா வந்துடுறது ஞானம்ங்கிற வெண்ண கடைந்தடு தளித்தேன் இந்த கைவல்ல நவநீதத்தை அது மாதிரி கடைஞ்சா வந்துடுறது விசாரம் பண்ணினா வந்துடுது அதனால இதுதான் சிரவணம் ஸ்ரவண லட்சணம் என்ன இப்ப புரியும் முதல்ல சொன்னா ஒன்னும் புரியாது அதனால இது வந்து நம்மளா பண்ணக்கூடாது இது குருவினுடைய உதவி பண்ணும் ஏன்னா அவருக்கு தான் சம்பிரதாயம் தெரியும் சில இடங்களில் சில வாக்கியங்களை எடுத்துக்க முடியாமல் இருக்கலாம் அப்போ அதுக்கு ஒரு நியாயம் சொல்லணும் எதை ஏதாவது ஒன்று ஒரு ஒரு ஒரு சந்தேகம் வர்றதுன்னு சொன்னால் அந்த நியாயமான சந்தேகத்துக்கு நியாயமாக பதில் சொல்லணும் ஆனால் நிறைய இருக்குது ஆனால் நமக்கே அதை முடியாத மாதிரி இருக்கும் ஆனால் அதை வந்து அவர் அவருக்கு தான் அது அது சொல்ல முடியும் ஆக அது நமக்கு குருமுகமாக பண்ணணும் அதனால் குரு இல்லாமல் விச்சாரம் பண்ணக்கூடாது அதனால் தான் சங்கராச்சாரியார் முண்ட கோபுரிஷத்தில் சொல்லியிருக்கிறார் நீ வந்து வியாக்கரணம் படிச்சிருந்தாலும் சரி தர்க்கம் படிச்சிருந்தாலும் சரி நீ மீமாசை பூர்வ மீமாசை படிச்சிருந்தாலும் சரி நீ என்ன சாஸ்திரம் படித்திருந்தாலும் வேதாந்தம் மாத்திரம் தனியாக படிக்காது ஏன்னா வேதாந்தத்தில் இந்த உன் கிராமர் தர்க்கம்லாம் வேலை செய்யாது உன்னோட கிராமர் அதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமே தவிர வெறும் தர்க்கத்தை வச்சுக்கிட்டு வெறும் கிராமரை வச்சுக்கிட்டு வெறும் மீமாசா மெத்த இடம் வச்சுக்கிட்டு நீ வேதாந்தம் படிச்சிட முடியாது உனக்கு அது வந்து ரொம்ப உபகாரமாக இருக்கும் ஆனால் அது மாத்திரம் போகாது குரு கண்டிப்பாக சம்பிரதாயம்ங்கிறது இம்பார்ட்டன்ட் சம்பிரதாயம்ங்கிறது இம்பார்ட்டன்ட் ஏன்னா இந்த இடத்துல கான்டெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி நிறைய மீன்ஸ் ஒரு இடத்துல பிராணன்னு சொன்னால் பிரம்மன் சொல்லுவோம் பிராணசப்த அர்த்தா அத்த பிரம்ம பிரம்மன் அர்த்தம் ஏன்னா பிரகரணாத் இந்த காண்டெக்ட் அப்படி இருக்குது அதனால் இந்த இடத்துல பிராணசப்தத்துக்கு இதுதான் அர்த்தம் மாண்டூக்கி உபரிஷத்தில் ஒரு இடத்துல தர்மத்துக்கு பிரம்மன்னு அர்த்தம் சொல்கிறோம் தர்மசப்தத்துக்கு பகவத்கீதையிலேயே பிரம்மன்னா மாயின்னு ஒரு அர்த்தம் சொல்கிறோம் அப்போ வந்து இடத்துக்கு இடம் அர்த்தமே மாறுது எந்த டிக்ஷனிலையும் பார்க்க முடியாது எந்த இலக்கணத்துலையும் தெரிஞ்சுக்க முடியாது அப்புறம் தர்க்கத்தில் இருக்கிற தோஷங்கள் எல்லாம் வேதாந்தத்துக்கு தெரியும் அதில் தர்க்கத்தை இது யூஸ் பண்ணாமல் சில விஷயங்கள்லாம் பேசும் சங்கராச்சாரியார் பிரம்மசூத்திரத்தில் இந்த ரெண்டாவது சூத்திரம் ஜென்மாத்தியசேதா அதாவதோ பிரம்மஜிக்னாசா ஜென்மாத்தியசேதான்னு ரெண்டாவது சூத்திரத்துக்கு சொல்லும்பொழுது தர்க்கத்தை வச்சுக்கிட்டு எல்லா மதத்தையும் நிராகரணம் பண்ணி கடைசியில் சொல்ற தர்க்கமும் யூஸ்லெஸ்ங்கிறார் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி தான் பிரம்மா பண்ண முடியாதுன்னு தர்க்கத்தினால கடவுளை நிரூபிக்க முடியாதுங்கிறத தர்க்கத்தை வச்சு நிரூபிச்சு தர்க்கத்தை வச்சது பண்ணிட்டு ஸ்ருதி சரணம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறார் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எப்படி தெரிஞ்சிக்க முடியும் வெறும் கிராமரை படித்தா தர்க்கத்தை படித்தா பன்னெண்டு வருஷம் நான் தர்க்கம் படிச்சிருக்கேன் நானாவே உபனிஷத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் யாரும் எனக்கு சொல்லித்தர வேண்டாம் அப்படின்னு சொன்னால் சங்கராச்சாரியார் சொல்கிறார் சாஸ்திரோப்பி சுவாத்திரியேன பிரம்மாநேஷனம் ந குறையாது நீ சாஸ்திரங்கள்லாம் அறிந்தவனாக இருந்தாலும் சுவாத்திரியேன நீ சுயமாக பிரம்மான்வேஷனம் ந டாக்டு டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது நீ என்ன தானா வைத்தியம் பண்ணிக்கிறார் டாக்டரைக்கு போறார் அவருக்கு ஏதாவது சில மெடிசன் தெரியலாம் அதுலேயாவது தானா வைத்தியம் தப்பு கிடையாது இதில் அது நடக்கவே கூடாது வேதாந்தம் படிக்கிறதுல மாத்திரம் குரு இல்லாம படிக்கவே கூடாது கூடவே கூடாது அதனால குரு ரொம்ப முக்கியம் அதனால எதுக்கு சிரவணத்துக்கு இவ்வளவு விஷயம் சொல்றேன் குரு இல்லாம குருவின் முகமாக வேதாந்த சாஸ்திரத்தின் மைய கருத்து என்ன என்பதை புரிந்து கொள்வதுதான் சிரவணம் புரிந்து கொள்வதற்கு காது கொடுத்து கேட்க வேண்டி இருக்கின்ற காரணத்தால் கேட்பது என்று சொல்லுகிறார்களே தவிர தாத்பரிய நிச்சய ஞானம் ஏவ சிரவணம் உபனிஷத் தாத்பரிய நிச்சய ஞானந்தான் ஸ்ரவணம் ஸ்ரவணத்தினால நமக்கு ஒரு விற்பி வரணும் இதுதான்ப்பா உபனிஷத்தில் சொல்லியிருக்கு முண்டக்கோபனிஷத்தில் என்ன சொல்லியிருக்கு கேனோபனிஷத்தில் என்ன சொல்லியிருக்கு கட்டோபனிஷத்தில் என்ன சொல்லியிருக்கு அதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு ஒரு ஒரு தெரிஞ்சுக்கணும் அதனால தான் வேதாந்தம் படிச்சிருக்காருனா என்ன அர்த்தம்னா பிரம்மசூத்திரம் படித்தா தான் வேதாந்தம் படித்தான்னு அர்த்தம் உபநிஷத் கீதையெல்லாம் படிச்சிருக்கேன்னு ஒத்துக்க மாட்டாங்க சன்னியாசி வந்து தனும் பிரம்மசூத்திரம் படிக்கணும்னா அதுக்கு உபனிஷத்தும் கீதையும் தெரிஞ்சிருக்கணும் வாசிச்சாதான் சன்னியாசி சன்னியாசி வந்து தனும் பிரம்மசூத்திரம் படிச்சா ரூலெல்லாம் இருக்கு சட்டம் இருக்கு அதில் பிரம்மசூத்திரம் வாசிச்சா பிரம்மசூத்திரத்துல எல்லாம் வந்துடும் இந்த வந்து என்னெல்லாம் நமக்கு சின்ன சின்ன சந்தேகம் வருதோ அந்த சந்தேகங்கள் எல்லாம் நிறைய எடுத்திருக்காரு சங்கராச்சாரியர் உத ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பகவத்கீதையில் எட்டாவது அத்தியாயத்தில் இந்த உத்தராயண புண்ணிய காலம் தட்சிணாயன புண்ணிய காலத்தை பற்றி ஒரு கேள்வி வந்திருக்கு அந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் இறக்குறவன் தான் மோகம் பிரம்மலோகத்துக்கு போகிறான்னு அது காலம் இல்லை தேவதைன்னு ஒரு சங்கராச்சாரியர் விளக்கம் சொல்லியிருக்கார் அது காலம் அன்று அது தேவதை உத்தராயண கால தேவத்தை தட்சிணாயன கால தேவதை அப்படின்னு சொல்லி அர்த்தம் சொல்லியிருக்கு அப்போ உடனே பீஷ்மர் உத்தராயண காலத்துக்கு காத்துக்கிட்டு இருந்தாரே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது மகாபாரதத்தில் அப்போ உடனே சங்கராச்சர் அந்த கேள்வியெல்லாம் எழுப்பி அதுக்கெல்லாம் பிரமாணம் என்னங்கிறத பற்றி ஆராய்ச்சி பண்ணுற பிரம்மசூத்திரத்தில் அப்போது சாதாரணமாக நமக்கு என்னெல்லாம் கேள்வி சந்தேகங்கள்லாம் வருமோ அதெல்லாம் கூட அங்கே கேட்குறாரு கடோபரிஷத்தில் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத சந்தேகங்கள் எல்லாம் சங்கராச்சர் இதில் கிளப்புறார் பிரம்மசூத்திரத்தில் ஆகையினால பிரம்மசூத்திரத்தில் தான் அவ்வளோ ஒரு பலம் இருக்கு பிரம்மசூத்திரம் வாசிச்சாச்சு சொன்னால் பிரம்மசூத்திரத்தை மூணு தடவை ரெண்டு மூணு தடவை நல்லா திருடமாக படிச்சுட்டோன்னு சொன்னால் என்ன சொல்றது ஃபோம் நாலெட் அசைக்க முடியாத அறிவுங்கள் ஒரு திருடமாயிடும் திரும்ப திரும்ப வாசிக்கணும் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை அது எத்தனை என்னைக்கு புரிய என்னைக்கு பூர்ணமாக புரியுது அன்ன வரைக்கும் படிச்சுதான் விடவே விடாது இப்போ சிரவணத்துக்கு லட்சணம் பார்த்து பார்த்துட்டு இருக்கோம் ஆக குரு முகத்த உபநிஷ தாற்பிச்சயானம் சிரவணம் சிரவணம்னா கேட்கறதுன்னு அர்த்தம் இல்லை கேட்கறதுங்கிறது ஒரு வார்த்தை அவ்வளோதான் ஒரு சொல்லு கேட்கறதுங்கிற அர்த்தம் இல்லை அது கேட்டுத்தானே புரிஞ்சுக்க முடியும் குருக்கிட்ட குரு சொல்ல சொல்ல அது கேட்டுருக்கோம் கேட்டு நமக்கு இப்போ என்ன வந்துட்டு இருக்கு நிச்சய ஞானம் வருது அந்த நிச்சய ஞானம் தான் சிரவணத்தில் இம்பார்ட்டன் ஸ்ரவணம்னு சொன்னால் ஏதோ புராண கதையை கேட்குற மாதிரி இல்லை புராண கதையை கேட்குற மாதிரி இல்லை புராண கதையை கேட்குறதுக்கு எஃபர்டெல்லாம் அவ்வளவு வேண்டியது இல்லை புத்தியில் எஃபர்ட் ரொம்ப வேண்டாம் புராணக்கதையை கேட்கறதுக்கு ஆனால் உபனிஷத்துக்கெல்லாம் உபநிஷத் விசாரம் பண்ணுறதுக்கு புத்தி சக்தியை ரொம்ப பயன்படுத்தணும் அறிவை சரியாக பயன்படுத்தலைன்னா ஒன்றும் புரியாது ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணி சரி அப்போ ஸ்ருத்வா சுருத்வான்னா கேட்டு இதோடு நிறுத்திக்கிறேன் அப்போது இதோட நிறுத்திக்கிறேன்னு அர்த்தம் சிரவணத்தில் நிறுத்திக்கிறேன் ஸ்ரவணம்ங்கிற டாபிக் ஓவர் தஸ்மாச்ச பராம்பித்யாம் ஸ்ருத்வா அவர்கிட்ட அந்த பராவித்தியை ஸ்ரவணம் பண்ணணும் அப்போனா என்ன அர்த்தம் நம்ம சா சம்பிரதாயப்படி பிரஸ்தானத்திரைய பாஷ்யம் படிக்கிறது தான் ஸ்ரவணம் பிரஸ்தானத்திரைய படிக்கிறது பெயர் பிரஸ்தான கேட்டு வரும் உடனே மார்க்கம் அர்த்தம் வழி அர்த்தம் அதாவது முக்திக்கு முக்திக்கு முக்திக்கு பிரமாணமாக அமைந்திருக்கின்ற நூல்கள் முக்தி அடைவதற்கு பிரமாணமாக முக்தியை அடைவதற்கு உரிய ஞானத்தை தருவதற்குரிய பிரமாணமாக அமைந்திருக்கின்ற மூன்று நூல்கள் அர்த்தம் முன்னா பிரஸ்தானம்னா என்ன வழின் அர்த்தம் மார்க்கம் அர்த்தம் திரயம்னா மூணு அர்த்தம் அதான் வழி மூணு அப்படின்னு அர்த்தம் வழி மூணு இல்லை முக்திக்கு வழி மூணு நூலில் இருக்கு முக்திக்கு வழி மூணு நூலில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் முக்திக்கு வழி மூன்று நூல்கள் மோஷ பிரஸ்தானத்யம் சொல்லணும் மோக்ஷ பிரஸ்தானி பராவித்ய கேட்டு தெரிஞ்சுட்டு தாத்பரியம் தெரிஞ்சுண்டு அப்புறம் சந்தேகம் வரும் உபனிஷத்து வந்து இப்படி சொல்றத என்னால் ஜீரணமே பண்ண முடியலையே உபனிஷத்து என்ன சொல்லுகிறது எல்லாம் அறிந்த கடவுள் ஒன்றும் தெரியாத நீயும் ஒன்றுன்னா எப்படி ஒன்றாக முடியும் எல்லாம் அறிந்த கடவுள் ஒன்றும் தெரியாத நீ ரெண்டு பேரும் ஒன்றுன்னா ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று தான் அது எப்படி சந்தேகம் நிறைய வரும் ஐயோ நான் விழுந்து விழுந்து கும்பிட்டுருக்கேன் சுவாமியே பகவானே அவர் எல்லாம் வல்லவரன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒன்றுமே சக்தியே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கிற எல்லாம் வல்லவரை கும்பிட்டுருக்கேன் அவரை நானும் ஒன்றுன்னா என்ன சாதாரணமாக ஏழையும் பணக்காரனும் ஒன்றுன்னா சொன்னால் எங்கேயாவது ஒத்துக்க முடியுமா சக்தி உள்ளவனும் சக்தி இல்லாதவனும் ஒன்றுன்னு சொன்னால் எங்கேயாவது ஒத்துக்க முடியுமா இருளும் ஒளியும் ஒன்றுன்னா ஒத்துக்க முடியுமா இருள் இருக்கிற இடத்துல தான் ஒளி இருக்கு ஒளி இருக்கிற இடத்துல தான் இருள் இருக்குன்னு சொன்னால் ஒத்துக்க முடியுமா மேட்டில் தான் பள்ளம் இருக்கு பள்ளத்தில் தான் மேல் இருக்குன்னு சொன்னால் ஒத்துக்க முடியுமா இது என்ன இப்படி முரண்பாடா இருக்க உபனிஷத் சொல்றதுங்கிற சந்தேகம் வரும் ஏன்னா நம்ம பிரத்யக்ஷ அனுபவம் ம் சரோபதேசமோ அபேத தரிசனம் நம்முடைய பிரத்யட்ச அனுபவம் என்ன வேற்றுமையை அறிவது சாஸ்திரத்தினுடைய உபதேசமோ ஒற்றுமையை புரிய வைப்பது ஆனால் அனுபவம் வேற்றுமையாக இருக்குது வேற்றுமை உண்மையில் வேற்றுமையே இல்லை எல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கிறது நன்றாகத்தான் இருக்கிறதுன்னா என்ன புரிய யாருக்கு அதுக்கு என்ன பண்ணணும் நிறைய சிந்திக்கணும் சாஸ்திரம் எந்த கோணத்திலே பேசுகிறது அனுபவத்தின் கோணத்திலே பேசுகிறதா அடிப்படை தத்துவத்தை பேசுகிறதா அப்படின்னு சொல்லி நாம அதுக்கு நிறைய விசாரம் பண்ணும் அதுக்கு பேர் தான் மனநம் பேர் மனனத்துக்கு லட்சணம் என்ன தெரியுமோ யுக்தி பூர்வக சிந்தனம் மனநம் யுக்தி பூர்வக சிந்தனம் மனநம் இந்த பிரம்மசூத்திரம் படிச்சா மனநம் பிரம்மசூத்திரமே மனநகிர்தான் பிரம்மசூத்திரமே மனனத்துக்குரிய நூல் சிரவணத்துக்குரிய நூல் உபனிஷதங்கள் பகவத்கீதை மனநத்துக்குரிய நூலாக இருப்பது பிரம்மசூத்திரம் நைஷ்கர்மிய சித்தி இஷ்ட சித்தி அத்வைத்த சித்தி சித் சுகி இது மாதிரி நிறைய அந்த கிரந்தங்கள்லாம் என்ன பண்ணுகிறதுன்னு சொன்னால் இதைத்தான் பண்ணி கொடுக்குறது மனநம் பண்றது நம்ம நினைச்சே பார்க்க முடியாத சந்தேகங்களை எல்லாம் கிளப்பி அந்த சந்தேகங்களுக்கு சமாதானம் சொல்லி அந்த சமாதானம் ஏன் இப்படி சொல்லப்படுகிறதுங்கிறதுக்கு விளக்கம் சொல்லி அது அந்த சமாதானம் சொல்கிற விதங்கள் எப்படி இல்லாமல் இருக்கும் சில இதெல்லாம் போல்டாக சொல்லுவாங்க ப்ரௌடவாதானெல்லாம் பேர் போல்டாக அடிக்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்கிறது இதெல்லாம் இந்த நிறைய இருக்குது அதுக்கெல்லாம் நிறைய வாசிக்கணும் நைஷ்கர்மிய சித்தி படித்தால் தான் மனனம் நன்றாகும் சுரேஸ்வராச்சாரியார் நைஷ்கர்மிய சித்தி எழுதியிருக்கிறார் நிறைய வார்த்தை கிரந்தங்கள்லாம் இருக்குது அதனால்தான் சன்னியாசமே தேவைப்படுறது வேதாந்தம் படிக்கிறது என்ன நிறைய படித்தாகணும் நிறைய படிக்கணுன்னா நிறைய வருஷம் ஆகும் நிறைய வருஷம் ஆகும்னா எல்லா வேலையும் விட்டுட்டு உட்காந்து உட்காந்தால் தான் அது படிக்க முடியும் ஒரு நாளைக்கு அஞ்சு மூணு நாலு மணி நேரம் படித்தா கூட நம்ம வாய்ஸ் கால் முழுக்க முடிக்க முடியாத அளவுக்கு கிரந்தங்கள் இருக்கு ஏன்னால் வெறுமையை படிக்க முடியாது படித்தா அர்த்தம் தெரிஞ்சாகணும் சும்மா வெறும பாராயணம் பண்ணிட்டு போக முடியாது என்ன விசாரம் பண்ணணும் மனனத்துக்கு லட்சணம் என்ன யுக்தி பூர்வக சிந்தனம் மனநம் திரும்ப திரும்ப நினைக்கிறது அதாவது சாஸ்திரம் வந்து பிரத்யக்ஷத்தை வந்து மறுக்கலை பிரத்யட்ச அனுபவத்தை ஒத்துக்கிறது ஆனால் அந்த பிரத்யக்ஷ அனுபவம் சத்தியம் இல்லைன்னு சொல்கிற இல்லை பிரத்யக்ஷ அனுபவத்தை நாங்கள் குற சொல்லலை வேற்றுமையை வந்து உண்மையு ஒத்துக்கிறது ஆனால் உண்மையாக நீ விசாரம் பண்ணி பார்த்தா அது உண்மை இல்லைன்னு புரியும் சூரியன் உதிக்கிறான் சூரியன் மறைகிறான்னு சொல்கிற ஒரு வார்த்தை சொல்கிறேன் சூரியன் இருந்த இடத்துல இருக்குது பூமி சுற்றுறதுன்னு எதுப்பா உண்மை சூரியன் உதிக்கிறான் சூரியன் மறைகிறான் உன் அனுபவம் தான் ஆனா இருந்த இடத்துல இருக்கான்னு விஞ்ஞானம் சொல்றது நீ நேரில் பார்த்தியா பூமி சுற்றுறது விஞ்ஞானத்தை தானே ஒத்துக்கிற விஞ்ஞானத்துக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்கற அனுபவம் வந்து அனுபவம் வந்து மாறுறதே இல்லை அனுபவம் மாறலனாலும் நீ விஞ்ஞானத்தை தானே ஏத்துக்கிற அது மாதிரி இந்த உனக்கு அனுபவம் வந்து இந்த உலகம் இருக்குங்கிறதா உனக்கு அனுபவம் ஆனாலும் இந்த உலகம் உண்மையிலே இல்லைங்கிறது சாஸ்திர உபதேசம் அப்போ வந்து நீ அதை தான் ஒத்துக்க வேண்டி இருக்கும் திரும்ப திரும்ப மனநம் பண்ணுறோம் அதனால சம்சய நுத்தையே சம்சயம்னா என்ன அர்த்தம் சந்தேகம் சம்சயத்துக்கு லட்சணம் என்ன தெரியுமோ திகோட்டிக்கா சம்சயஹா எல்லாத்துக்கும் லட்சணம் இருக்கு சந்தேகத்துக்கு லட்சணம் இருக்கு சந்தேகம்னா என்ன இதுவா அதுவா அப்படின்னா தான் சந்தேகம் அது என்னன்னு கேட்டா சந்தேகம் இல்லை பிரம்மன் சத்தியமா ஜெகத் சத்தியமா சந்தேகம் இல்லாட்டி ஜகத் வந்து சத்தியமா மித்தையா அப்படின்னு கேட்டா சந்தேகம் அந்த ரெண்டு கோடி இருக்கணும் ரெண்டு கோடினா என்ன அர்த்தம் இந்த இடத்துல கோடினா இரண்டு இரண்டு விஷயங்கள் அதுல இருக்கணும் ஒரே ஒரே வஸ்துவில் அது இப்படித்தானா அப்படித்தானா என்கின்ற ஒரு எண்ணம் இருக்குமானால் அந்த விற்பிக்கு சம்சயம் என்று பெயர் ஒரு ஆளை பார்க்குறோம் ஒரு ஆளை பார்த்தோன்னா அங்கே தெரியிறோம் இந்த ஆள் இந்த ஆள் எப்படின்னு கேட்டால் சந்தேகம் கிடையாது இந்த ஆள் எப்படின்னு கேட்டால் ஆனால் உள்ளுக்குள்ள சந்தேகம் ஆனால் இந்த ஆள் நல்லவரா கெட்டவரா கேட்டதான் சந்தேகம் புரியுறது இல்லையா த்வி கோட்டிக்க சம்சயகா இரண்டு கூறுகளோடு கூடிய கேள்விக்கு சந்தேகம் என்று பெயர் இரண்டு கூறுகளோடு உடைய கேள்விக்கு சந்தேகம் என்று பெயர் இப்படித்தான் இப்படியா அப்படியா அப்படி இருக்கணும் இப்படியா அப்படியா ஏன் அனுபவம் உண்மையா சாஸ்திரம் சொல்றது உண்மையா சாஸ்திரம் சொல்றது எப்படி உண்மையா இருக்க முடியும் அப்படிங்கிற சந்தேகம் ஆனா சாஸ்திரத்துல ஷிரத்தை இருக்குறதுனால நெகேட் பண்ண முடியாது ஒத்துக்கவும் இருக்கிறதுனால நெகேட்டும் பண்ணல ஒத்துக்கவும் இல்லை அது நான் ஸ்ர்த்தைக்கே லட்சணம் சொல்லியிருக்கேன் நெகேட்டும் பண்ணல ஒத்துக்கவும் முடியல அப்பத்தான் அதுக்கு ஒரு விசாரம் பண்ணணும் அதுதான் மனநம் ஆஹ் சம்சய நுத்த ஏன்னு அனைத்தும் ஐயத்தை அகற்றுவதற்காக ஐயத்தை நீக்கிக் கொள்வதற்காக மனநம் கிருத்வான் போட்டு மனநம் மனநம் அபிய மனநம் அபிய பார்த்தீங்க இல்லையா மனநம் அபிய சந்தேகம் நீங்கிறதுக்காக என்ன சந்தேகம் அந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற வார்த்தையில் இருக்கிற சந்தேகங்கள் நீங்குவதற்காக மனநம் பண்ண வேண்டும் மனநம்னா புனஃப் புனகா சிந்தனம் புனஃப் புனகா புனஃப் புனகா யுக்தி பூர்வக விசாரகா மனநம் ஆனால் பெரும்பாலும் ஸ்ரவணத்திலேயே குரு வந்து மனனத்தை கொடுத்துருவார் ஆனாலும் மனனத்துக்கும் குரு ஹெல்ப் வேணும் ஸ்ரவணத்துக்கும் குரு வேணும் மனனத்துக்கு வேணும் நிதித்தியாசம் மாத்திரம் குரு பண்ண முடியாது ஷயந்தான் பண்ணணும் ஆகையினால மனநம் அபிய என்ன ஆகும்னா அப்போது சம்சய இதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில் இன்னொரு பேர் உண்டு அதாவது அசம்பாவனான்னு பேர் இந்த மனநத்தினால நீங்கிறதுக்கு பேர் அசம்பாவனான்னு அசம்பாவனா நிவர்த்தி இப்படி சம்பவிக்க முடியாத அப்படின்னு சொல்கிறா பாருங்க அந்த அசம்பாவனா நிவத்தி சம்சயத்துக்கு தான் இன்னொரு பேர் அசம்பாவனா நிவிற்த்தி இதெல்லாம் உங்களுக்கு புரியத்துக்காக சொல்றேன் நிறைய வார்த்தைகள் தெரியட்டுங்கிறதுக்காக அசம்பாவனா நிவத்தி மனநேன பவதி அஜான நிவர்த்தி ஸ்ரவணேன பவதி அப்புறம் இன்னொன்று இருக்குது விபரீத பாவனா சாஸ்திரம் சொல்கிறத நல்லா ஒத்துக்கிட்டோம் என் பிரத்யக்ஷ அனுபவம் எல்லாம் ஒரு சாஸ்திர உபதேசம்னால் கரெக்ட் சந்தேகமே இல்லை சந்தேகமும் போயாச்சு சாஸ்திரம் சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை வேற்றுமைங்கிறது ஒரு ஒரு ஒரு ஒரு மாயம் உண்மையில் இருக்கிற ஒரே வஸ்து தான் தித்தீயமான கிடையாது அப்படின்னு நன்றாக புரிஞ்சாச்சு சந்தேகமே இல்லை ஆனால் தங்கள் பழக்கம் என்னென்னா அகம் தேகா அஸ்மி அகம் பிரம்மாஸ்மிங்கிறது புரிஞ்சாச்சு அகம் பிரம்மாஸ்மிங்கிறது அகம் பிரம்மாஸ்மிங்கிறது சந்தேகம் இல்லாமல் தெளிவாக புரிஞ்சிருக்கு நான் உடம்பு கிடையாது மனசு கிடையாது புத்தி கிடையாது ஈஸ்வரனும் கிடையாது இருக்கிறது ஒரே வஸ்து தான் அந்த வஸ்துவாக நான் இருக்கேன் அகம் பிரம்ம அஸ்மி ஜீவபேதம் ஈஸ்வர பேதம் ஜெகத் பேதம் எல்லாம் மாயா கல்பித்தம் அஜான கல்பித்தம் அகம் பூர்ணம் பிரம்ம அஸ்மி நான் பூர்ணமான பிரம்மனாக இருக்கிறேன்னு புரிஞ்சாச்சு சந்தேகமே இல்லை ஆனாலும் உடம்பு உலகத்தில் இருக்குது சாப்பிட்றோம் தூங்குறோம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆகினாலும் என்னென்னா அகம் தேகஹா அஸ்மி அபிமானம் இருக்குது அகம் தேகஹா அஸ்மிங்கிற எண்ணம் வந்து யாராவது நம்மளை ஏதாவது சொல்லிட்டா உடனே கோவம் வருது என்ன அர்த்தம்னா அப்போ வந்து நான் உடம்புங்கிற அந்த எண்ணம் இருக்கு நான் உடம்பு மனசுங்கிற அந்த எண்ணம் இருக்கு இதுக்கு பேர் சமஸ்கிருதத்தில் விபரீத பாவனான்னு பேர் விபரீத பாவனா விபரீதம்னா என்ன அர்த்தம் பிரம்மனை சரீரமாக நினைக்கின்ற எண்ணத்திற்கு விபரீத பாவனை என்று பெயர் பரம்பொருளை பரம்பொருள் பரம்பொருள் பரம் பிரம்மன் நாம் பரம்பொருள் நினைக்காம தன்னை சரீரமா நினைக்கிறதுங்கிறது விபரீத பாவனை தன்னை வேற வேறையா நினைக்கிறதுங்கிறது விபரீத பாவனை இந்த விபரீத பாவனை நிவர்த்திக்காக வேண்டிதான் நாம தியானம் பண்ண வேண்டியிருக்கு எந்த ஒரு கருத்தை சிரவணத்தினாலும் மனநத்தினாலும் சிரவணத்தினால் அறிந்து மனநத்தினால் உறுதி செய்து கொண்டோமோ அந்த கருத்தை இடைவிடாமல் மனதிலே தியானம் பண்ணுவதுதான் நிதித்தியாசனம் நிதித்தியாசனம்னு நிர்குண பிரம்ம தியானம் அகம் பிரம்மாஸ்மி தியானம் அது எப்படி வேணாலும் பண்ணலாம் அகம் பூர்ணகா அஸ்மின்னு தியானம் பண்ணலாம் என்ன ப்ராப்ளமோ அதுக்கு தகுந்த மாதிரி தியானம் பண்ணலாம் நமக்கு ஏதாவது ஆசை இருந்ததுன்னு சொன்னால் நான் எதுக்கு ஆசைப்படணும் ஆசைங்கிறது மனசோட சுபாவம் நான் எனக்கு ஒன்றும் தேவையில்லை அகம் பூர்ணஹா குறைவு இருந்தால் தானே நிறைவே தேடணும் நான் குறைவு இல்லை குறைவுங்கிறதே கிடையாது குறைவுங்கிறது ஒரு தோற்றம் தானே நிறைவு வடிவமாக நான் இருக்கிறேன்னு தியானம் பண்ணலாம் அதே மாதிரி ஏதோ நம்ம உடம்புலேயோ மனசுலேயோ தூய்மை இல்லைங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா தியானம் பண்ணலாம் தூய்மையின்மை என்பது உடலினுடைய தன்மை மனதினுடைய தன்மை நான் ஆத்மஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் நான் சுத்தமானவன் நான் அழுக்க மனது அழுக்காக இருக்கும் பொழுதும் நான் சுத்தமாகத்தான் இருக்கிறேன் மனதில்தான் அழுக்கு இருக்கிறதே தவிர நான் சுத்தமாகத்தான் இருக்கிறேன் நிதிக்காக திருடமா இருக்கிற ஸ்தாமத்தில் உறுதியாக நிலைத்திருப்பதற்காக பிரஜனாக இருப்பதற்காக நிதித்தியாசனம் நிதித்தியாசனம் இருக்கு அகம் பிரம்மாஸ்மி தியானம் பண்றேன்னு சொல்லக்கூடாது தகராறு வந்துடும் அதனால மனநம் பண்ணினத்துக்கு பிறகுதான் நிற்குண பிரம்ம தியானம் அதெல்லாம் பண்ணணுமே தவிர அதுக்கு முன்னாடியே பண்ணக்கூடாது அதுக்கு முன்னாடி ஒழுங்காக ஜபம் பண்ணால் கூட போகணும் சகுண பிரம்ம தியானம் பண்ணுறோமோ இல்லையோ அதனால் முதல் வேதாந்தம் படிக்காமல் நான் பிரம்மமாக இருக்கிறேன் பூர்ணமாக இருக்கிறேன் பண்ணக்கூடாது தியானம் பண்ணுறதுக்கு நிதித்தியாசனத்துக்கு நிதித்தியாசனத்துக்கு எப்போ அதிகாரம் ஸ்ரவண மனன ஸ்ரவண மரணத்தை நிறைவேற்றிய பிறகுதான் நிதித்தியாசனத்துக்கு அதிகாரம் தகுதி ஸ்ரவண மரணம் பண்ணாமல் நிதித்தியாசனம் பண்ணக்கூடாது அப்புறம் இன்னொரு விஷயம் நிதித்தியாசனம் பண்றது எதுக்காக முக்கியமான கேள்வி நிதித்தியாசனம் என்பது ஞானம் பெறுவதற்காக அல்ல ஒன்று பெற்ற ஞானத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் நிதித்தியாசனமே தவிர நிதித்தியாசனம் ஞானம் பெறுவதற்காக அல்ல ஒன்று இரண்டாவதாக நிதித்தியாசனம் புது வகையான அனுபவத்தைப் பெறுவதற்காகவும் அல்ல யாண்டும் நித்திய அனுபவமாக இருக்கின்ற பொருளை நன்கு மனதிலே சிந்திப்பதற்காகத்தான் நிதித்தியாசனமே அன்றி நிதித்தியாசனம் நூத்தனமான அனுபவங்களை பெறுவதற்காக அல்ல முக்தி பெறுவதற்காகவும் அல்ல நிதித்யாசனம் ஞானத்துக்காகவும் இல்லை நிதித்யாசனம் அனுபவத்துக்காகவும் இல்லை நிதித்யாசனம் மோட்சம் அடையறதுக்காகவும் இல்லை இதை விளக்கமாக அடுத்த வகுப்புல சொல்றேன் ஓம் பூர்ணமத்பூர் பூர்ணமுத पूर्णमादाज शांति शांति शांति हरि ஓ